பகுதியின் உண்டைப்பு ரக்கம் அளப்பெறும் தன்மை வளப்பெறும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பகரில் நூற்றொரு கோடியின் மேற்பட மேற்படவிருந்தன இந்நுழை கதிரின் துண்ணனு புறைய சிறியவாக பெரியோந்தரியில் வேதியன் தொகையொடு மாலவன் மிகுதியும் தோற்றமும் சிறப்பும் ஈட்டொடு புணறிய மாப்பேரூழியும் நீக்கமும் நிலையும் சுக்கமுடு தூலத்து சூறை மாறுதத்து எரியது வழியில் கொட்கப் பெயர்க்கும் குழகன் முழுவதும் படைப்போர் படைக்கும் படையோ படைத்தவைர்கக்கும் கடவுள் காப்போன் கரப்பவை கருதா கருத்துடை கடவுள் திருத்தகும் அருவகைச் சமயத்து அருவகையோர்க்கும் வீடு பேராய் நின்ற விண்ணோர் பகுதி கீடம்புறையும் கிழவோன் நாள் தோறும் அருக்கணிச் சோதி அமைத்தோன் திருத்தகு மதியில் தன்மை வைத்தோன் தின்திரல் தீயில் வெம்மை செய்தோன் பொய்தீர் வானிற் கலப்பு வைத்தோன் மேதகு காலில் ஊக்கங் கண்டோன் நிழல் திகழ் நீரில் இன்சுவை நிகழ்ந்தோன் வெளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோன் என்றன்று கோடி எனப்பல பிறவும் அனைத்தனை அடைத்தோன் அகுதான் முன்னோன் காண்க முழுதோன் காண்க தன்னேரில்லோன் தானே காண்க ஏல தொல்யிறு அணிந்தோன் காண்க தான புலி உறி அறையோன் காண்க நிற்ன் காண்க நினைதோறும் நினைதொறும் ஆற்றேன் காண்க அந்தோ கெடுவேன் இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க அன்னதொன்றவ்வையின் அறிந்தோன் காண்க பரமன் காண்க பழையோன் காண்க பிரமன்மால் காண பெரியோன் காண்க அற்புதன் காண்க அநேகன் காண்க சொற்பதம் கடந்த தொல்லோன் காண்க சித்தமும் செல்லா சேர்ச்சியன் காண்க பக்தி வலைய்படுவோன் காண்க ஒருவன் என்னும் ஒருவன் காண்க ஒருவன் என்னும் ஒருவன் காண்க விரி பொழில் முழுதாய் விரிந்தோன் காண்க அணுத்தரும் தன் அறிய அறியோன் காண்க மருவிய பொருளும் வளர்ப்போன் காண்க நூல் உணர் உணரோன் காண்க மேலோடு கீழாய் விரிந்தோன் காண்க அந்தமும் ஆதியும் அகன்றோன் காண்க பந்தமும் வீடும் படைப்போன் காண்க நிற்பதும் செல்வதும் ஆனோன் காண்க கற்பமும் இறுதியும் கண்டோன் காண்க யாவரும் பெறவுரும் ஈசன் காண்க தேவரும் அரியா சிவனே காண்க பெண் அலியனும் பெற்றியன் காண்க கண்ணால் யானும் கண்டேன் காண்க அருணனி சுரக்கும் அமுதே காண்க கருணையிற் பெருமை கண்டேன் காண்க புவனியிற் சேவடி தீண்டினன் காண்க சிவன் என யானும் தேறினன் காண்க அவன் என ஆண் கொண்டு அருணினன் காண்குவளை கண்ணி காண்க அவளும் தானும் காண்க பரமானந்த பழங்கடலது வே கருமாமுகிலில் தோன்றி திருவார் பெருந்துரை வரையில் ஏறி திருத்தகு மின்னொழி திசை திசை விரிய ஐம்புல பந்தனை வாடர விரிய பெயற்கோடை மாத்தலை கரப்ப நீடடி தோன்றி வாழொழி மிளிர எந்தவியர் கோபம் மிகுத்து முரசு எரிந்து மா பெருங்கருணையின் மூழ்கி பூப்புரை அஞ்சலி காந்தல் காட்ட எஞ்சா இன்னருள் நுண் துணிகொள்ள செஞ்சுளர் வெள்ளம் திசை திசை தவிட்ட வரையுற கேத குட்டம் கையற இருமுச்சமயத்து ஒரு பேரினை நீர் நசை தர வரும் நெடுங்கண் அசைந்த பேரியாற்கவையும் பாய்ந்து எடுந்து இன்ப பெருஞ்சுழி கொழித்து சுழித்து எம் பந்தமா கரை பொறுது அழைத்து இடித்து ஊழூள் ஓங்கிய நாங்கள் இருவினை மாமரம் வேர் வரித்து எடுந்து சிறை கட்டி மட்டவில் மட்டவிழ் பெரிமல்கூளவாய் கோரி நிறைய மாப்புகை கரை சேர் வண்டுடை கூளத்தில் மேன்மேல் மகிழ்தலின் நோக்கி அருச்சனை வயலுள் அன்பு அன்புவித்திட்டு தொண்ட உழவரார தந்த அண்டத்து அரும்பெறன் மேகன் வாழ்க கரும்பன கச்சை கடவுள் வாழ்க அருந்தவர்க்கு அருளும் ஆதி வாழ்க அச்சம் தவிர்த்தேன் சேவகன் வாழ்க நிச்சலும் ஈர்த்தாட்கொள்வோன் வாழ்க சூழிலும் துன்பம் துடைப்போன் வாழ்க எய்தினற்கு ஆரமுது அடிப்போன் வாழ்க கூறிருட்கூ தொடு குனிப்போன் வாழ்க பேரமை தோழி காதலன் வாழ்க ஏதிலு வாழ்க்க காதலர்க்கு எய்பினில் வைப்பு வாழ்க நச்சரவாட்டி நம்பன் போற்றி பிச்சமை ஏற்றிய பெரியோன் போற்றி நீற்றொடு தோற்றவல்லோன் போற்றி நாட்டிசை நடப்பன நடாய் கிடப்பன கிடாய் நிற்பன நிறி சொற்பதம் கிடந்த தொல்லோன் உள்ளத்து உணர்ச்சியொள்ளவும் படான் கண்முதற்புலனார் காட்சியும் இல்லோன் விண்முதற்பூதம் வெளிப்பட வகுத்தோன் பூவில் நாட்டம் போன்று உயர்ந்து எங்கும் ஒளிவர நிறைந்து மேவிய பெருமை இண்டனக்கு எருள் எளிவந்தருளி அழிதருணாக்கை ஒழியச் செய்த ஒன்பொருள் எனக்கு எளி எவந்திருந்த நான் போற்றி அளிதர்மாக்கையை செய்தோன் போற்றி ஊற்றிருந்து உள்ளம் கழிப்போன் போற்றி ஆட்டா இன்பம் அலந்தலை செய்ய போற்றாக்கையை பொறுத்தல் புகழேன் மரகதக்குவான் மாமணி பிறக்கம் மின்னொளி கொண்ட பொன்னொழி திகழ திசை முகம் சென்று தேடினற்கு ஒழித்தும் முறை ஒளி ஒற்றி முயன்றவர்க்கு ஒழித்தும் ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்து உற்றவர் வருந்த உரைப்பவர்க்கு ஒழித்தும் மறைத்திறம் நோக்கி வருந்தினர்க்கு ஒழித்தும் இத்தந்திரத்தில் காண்டும் என்று இருந்தோர்க்கு அத்தந்திரத்தின் அவ்வையின் ஒழித்தும் முனிவர நோக்கி நனிவர கவுவி ஆனன தோன்றி அலியன பெயர்ந்து வானுதற் ஒழித்தும் ஒழிக்கும் சேண்பயின் ஐம்புலஞ்சல விடுத்து அறுவறி தோறும் போய் துறந்த வெற்றுயீரா அருந்தவர் காட்சி உள் திருந்த ஒழித்தும் ஒன்று உண்டு இல்லை என்று அறிவொழித்தும் பண்டே பயில் தோறும் இன்றே பயில் தொரும் ஒழிக்கும் சோரனை கண்டனம் ஆர்மின் ஆர்மின் நான் மத்பிணையலின் தாழ் தலையிடுமின் சுற்றுமின் சூழ்மின் தொடர்மின் விடேன்மின் பற்றுமின் என்றவர் பற்று முற்று ஒளித்தும் தன்னேறில்லோன் தானேயான தன்மை ேரனையோர் கேட்க வந்து எம்பி அரை கூவி ஆட்கொண்டருளி மறையோர் கோலம் காட்டி அருளனும் உளையா அன்பு என்பு உருக கோலமிட்டு அலை ஆர்த்து ஆர்த்து ஓங்கி தலை தடுமாறா விழுந்து புரண்டு அலறி பித்தரின் மயங்கி மத்தரின் மதித்து நாட்டவர் மருளவும் கேட்டவர் வியப்பவும் கடக்களி மதத்தின் ஆற்றேனாக அவயவம் சுவை தரு கோற்றேன் கொண்டு செய்தன் எட்டார் மூதூர் எழில் எரியின் வீழ்வித்து ஆங்கு அன்று அருட்பெருந்தீயின் அடியோங் அடிக்குடில் ஒரு தரும் வடாமை ஒடுக்கினன் ஒரு தரும் வடாம ஒடுக்கினன் தடக்கையின் நெல்லிக்கனியனக்கு ஆயினன் சொல்லுவது அறியேன் வாழிமுறையோ தரியேன் நாயேன் தான் என செய்தது தெரியேன் ஆவாசத்தேன் அடியேற்கு அருளியது அறியேன் பருகியும் ஆறேன் விழுங்கியும் ஒல்லகில்லேன் செழுந்தன் பார்க்கடற்றை புரவித்து வாக்கடன் அள்ளுநீர் உள்ளகம் ததும்ப வாக்கிறந்து அமுதம் மயிற்கால் தோறும் தேக்கிட செய்தனன் கொடியேன் ஊன் தழை தோறும் நாய் உடலகத்தே குரம்பை கொண்டு இன் தேன் பாய்த்தீ அற்புதமான அமுதாரைகள் துணை தோறும் ஏற்றினன் உருகுவது உள்ளங்கொண்டு செய்தாங்கு என கல்லூராக்கை அமைத்தனன் ஒல்லிய கண்ணற்கணிதே களிரன கடைமுறை என்னையும் இருப்பது ஆக்கினன் என்னையும் இருப்பது ஆக்கினில் கருணைவான் தேன் தலக்கு அருளோடு பரவமுது ஆக்கினன் பிரமன் மாலரியா பெற்றியோனே பிரமன் மாலரியா பெற்றியோனே பெற்றியோனே Petty you.